அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவளிலிருந்து இயசிமானுவேல் எளிமை மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் பேரஞர் அண்ணா புற்றுநோய் அறுவை சிகிச்சைக்காக அமெரிக்கா சென்று தமிழகம் திரும்பினார் மருத்துவரின் ஆலோசனைப்படி அண்ணாவின் உபயோகத்துக்காக குளிர் சாதன வசதி செய்யப்பட்ட ஒரு காரும் பங்களாவும் ஏற்பாடு செய்யப்பட்டன ஆனால் பேரை அண்ணா மக்களின் வரிப்பணத்தில் நான் ஆடம்பரமாக வாழ விரும்பவில்லை அதனால் என் உயிர் போனாலும் பரவாயில்லை என்று கண்டிப்புடன் அவற்றை ஏற்க மறுத்துவிட்டார் பேரைஞர் அண்ணா நோயின் தாக்கத்தால் இறக்கும் வரையில் அந்த காரையும் பங்களாவையும் பயன்படுத்தவே இல்லை ஆம் எளிமையாயிருப்பவன் பாறங்களற்று வாழ்கிறான் அவன் காற்றைப் போல் கனமில்லாமல் இருப்பதால் அவனை கைது செய்ய முடியாது அவன் வெளிச்சத்தைப் போல் வெளிப்படையாய் இருப்பதால் அவனை அடைத்து வைக்க முடியாது அவன் தண்ணீரை போல் பரவுவதால் அவனை தடை செய்ய முடியாது உண்மையை உணரும்போதுதான் இந்த அற்புதம் நிகழும் ஆம் நாமும் நம் வாழ்வில் எளிமையை நம் மனதில் பதிவு செய்து கொள்வோம் நன்றி